அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான்கண் நோய் அளவிற்கும் குறைவாக உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்திருப்பதைப் போல அளவுக்கு மிகவும் அதிகமான தீனியை தின்பவனிடத்தில் நோயானது நிலைத்திருக்கும் உணவை குறைவாக உண்பவன் உடல் பெற்று அறிவையும் வளர்த்து உணவை அதிகமாக உண்பவன் அறிவையும் கெடுத்து துன்பத்தையும் நோயையும் அடைகிறான் இழிவு உணவளவிற்கு குறைந்து உண்டல் அதாவது பசி அளவிற்கும் உடல்நிலை அளவிற்கும் உண்பது உண்பான் என்றதால் மனித சிறப்பும் அளவிற்கு அதிகமாக தின்பானை இறையான் என்றதால் மனிதனாயினும் விலங்குடு ஒப்பான் என்ற இழிவும் கூறினார் உணவு அதிகரித்தால் நோயும் உணவு குறைந்தால் இன்பமும் உண்டாம் என்பது கூறியவாறு சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று கேள்வி அதிகாரத்திலே நானூற்றி பன்னெண்டாவது முன்னே உபதேசம் செய்தார் நீதிநூலிலே ஒரு பாடலை நாம் மேற்கோளாக பார்க்கலாம் நனி நிழல் புனல் கொள் பைங்கூள் நாசமாம் மிகவே உண்ணும் இனிய மருந்து நெஞ்சாம் இன்பமும் இகிற்றுன்பாகும் பனி பிணி மடமை மந்தம் பழியலாம் வம்மின் என்ன கனிவொடு மழைக்குந்தூதாம் கழிய பேருண்டி மாதோ நனிநிழல் அப்படின்னா அதிகமான நிழல் புனல் அதிகமான நீர் கொள் அப்படின்னா பைங்குள் நாசமாம் நெற்பயிர் அழிந்து போகும் அதிகமான நிழல் அதிகமான தண்ணீர்னால் நெற்பயிர் அழிந்து போகும் மிகவே உண்ணும் அதிகமாக உண்டால் இனியமா மருந்து இனிமையான நோய் தீர்க்கும் சிறந்த மருந்து நஞ்சாம் மருந்தானாலும் அதிகமாக உண்டால் விஷமாகிவிடும் இன்பம் மிகித்து இன்பம் இருக்கிறது என்று அதிகமாக உண்பாகும் உண்டால் பனி பனின ஜொரம் பிணி அப்படின்னா நோய் மடமைனா முட்டாழ்த்தனம் மந்தம் அப்படின்னா சோம்பேறித்தனம் பழினா பழிச்சொல் எல்லாம் வம்மின் என்ன ஆக எல்லா தீமைகளையும் கனிவோடு அழைக்கும் அன்போடு அழைக்கும் தூதாம் தூதனாகச் செயல்படும் கழிய பேருண்டி மாதோ அளவிற்கு அதிகமான உணவு இன்பமாக இருக்கிறது என்று அதிகமாக சாப்பிட்டால் காய்ச்சல் மற்ற நோய்கள் அறிவு சரியாக வேலை செய்யாது மூடத்தனமாக செயல்படுவோம் சோம்பேறித்தனம் வரும் பிறவியை சரியாக பயன்படுத்தாதவன் என்ற பழிச்சொல்லுக்கெல்லாம் ஆளாவோம் எல்லா தீமைகளையும் அழைக்கக்கூடிய தூதாக இந்த அளவுக்கு அதிகமான உணவு அமைகிறது என்று இந்த பாடல் உபதேசம் செய்திருக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் இழிவு அறிந்து குறைந்த அளவை அறிந்து உண்பான் கண் அவ்வளவே உண்பவனிடத்தில் இன்பம் போல் இன்பம் நீங்காமல் நிலைத்திருப்பது போல கழிப்பேர் இறையான் கண் அளவின்றி மிக அதிகமாக உண்பவனிடத்தில் நோய் நோயானது நிற்கும் நீங்காமல் நிலைத்திருக்கும் குறைந்த அளவை அவ்வளவே உண்பவனிடத்தில் இன்பம் நீங்காமல் நிலைத்திருப்பது போல அளவின்றி மிக அதிகமாக உண்பவனிடத்தில் நோயானது நீங்காமல் நிலைத்திருக்கும் இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான்கண் நோய் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் வேதபுரி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 வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்